வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ஒருவனுக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லை அவன் வாழ்வு சிறக்காது ஆம் ஒருவனுக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லை அவன் வாழ்வு சிறக்காது என்கிறார் ஷாம்பட் நன்றி வணக்கம்